அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன் அல்ஹம்துலில்லாஹி نحம்துஹு வ نستஈனுஹு வ نستகஃபி Ruh வ நஆஊது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃுஸினா வ மின் சையாத்தி அமலினா ம யஃபிஹில்லாஹ் ஃபலா முதில்லல வ ம யுதில்ல் ஃபலா ஹியல ஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஹ்தஅல் ஆஷிரீகல வ ஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின வ அலா ஆலி முஹம்மதின கமா ஸல்லைத ஹல இப்ராஹிம் இப்ராஹிம இன்னு ஹமீது அலாஹ் அலா முகமதின் அலமது அமர்வு மாலிக்ரது இல்ல அவர்களுடைய நீண்ட ஒரு ஹதீஸை பார்த்தோம் படிப்பனைகளை பார்த்தோம் இன்னைக்கு வந்து அதன் பிறகு நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக அப்துல்லாப் உபை சொன்னா, யாரும் தலைவன் அதாவது முஸ்லீமுடைய தோற்றத்திலே இருந்து கொண்டு முஸ்லீம்களுக்கு பின்னாடி இருந்து குளிபரிக்கக்கூடிய குறித்து குறிப்பிடும்போதுதான் இவங்களை வந்து காஃபியோட மோசமாக குறிப்பிடலாம் அல்ல இவர்கள் நரகத்துடைய அடித்தளத்தில் இருப்பாங்க முனாபிக்குகள் அவர்களுடைய தலைவனாகிய இந்த அப்துல்லா பின் உபை அவனுடைய மரண படுக்கையில் இருக்கிறான் அந்த நிகழ்வு குறித்து இப்படி இஷ்ரா அவர்கள் குறிப்பிடுறாங்க நபிசுல்லா உபை மரணப்படுக்கையில் இருக்கி போய் அங்கு அந்த நேரத்திலேயே நபிசுல்லா நான் உங்களுக்கு எச்சரிக்கலையா இந்த யூதர் கிறிஸ்துவர்களோடு நீங்க இணக்கமாக போவதை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்யலையா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான் அசாத் பின் இவர் வந்து அவங்களை எதிர்த்து இருந்தாரே அவர் என்ன அப்படி சாதிச்சிட்டாரு அப்படி சொல்லி அதாவது அந்த மரண படுக்கை நேரத்திலையும் இவன் தவுபா செஞ்சு மீள்வதற்கு தயாராக இல்ல அந்த முனாபிக்குடைய மரணிக்கிறதுக்கு அவன் வந்து அதுல உறுதியாக இருந்தான் அப்ப நமீசில் சொல்லம் எவ்வளவு உபதேசம் செய்தும் அவன் கேட்கிறதா அப்ப அந்த நேரத்தில் அவன் வந்து முனாஃபிக்காகவே மரணிக்கிறான் அப்ப இதை பத்தி தான் அல்லாவித்தாலா சூரத்தில் மாயிரால ஐம்பத்தி இரண்டாவது குறிப்பிட்டு நபியே எவர்களுடைய உள்ளங்களில் நயவஞ்சக நோய் இருக்கின்றதோ அவர்களிடம் தோழமை கொள்ளவே அவர்கள் விரைந்து செல்வதை நீங்கள் காண்பீர்கள் அன்றி நாங்கள் அவர்களை பகைத்துக் கொண்டால் எங்களுக்கு யாதொரு ஆபத்து ஏற்படுவிடும் என்று நாங்கள் பயப்படுகின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் அல்லா தன்னிடமிருந்து வெற்றியோ அல்லது நட்காரியத்தையோ அதிசீக்கிரத்தில் உங்களுக்கு அளிக்கக்கூடும் அது சமயம் அவர்கள் தங்கள் உள்ளங்களுக்குள் மறைத்து வைத்திருந்த மோச கருத்தை பற்றி கவலை அடைவார்கள் அதாவது அல்லாஹ் முனாஃபிக்குறிப்பிடும்போது அவங்க அந்த யூத கிறிஸ்தவர்களோடு தோழமையில இருப்பதை நீங்க வந்து பாப்பீங்க அவங்க நைவஞ்சவர்களோடவே வந்து தோழர்களாக இருப்பாங்க மேலும் சாக்கு போக்கு சொல்லுவாங்க அவங்கள வந்து பகைச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லுவாங்க அப்படின்னு அல்லா இங்க குறிப்பிட்டு காட்டுறான் அப்ப அவன் அதே முனாஃபி குடைய அந்த நிலையிலேயே மரணித்தர் இமாம் புகாரி அம்மா உள்ள அவர்களுடைய பதிவட்ட ஒரு ஹதீஸ் அப்துல்லா உபை மரணி மரணிச்ச பிறகு நபிசுல்லா அலுவலம் அவனுடைய ஜனாசாவிற்கு ஜனாசா தொழுவை நடத்தணும் அவர்கள் முன்னின்று நடத்தணும் அப்படின்னு நபிசுல்லா அலுவலம் அவர்கள் எண்ணம் கொண்டு அதே போல தொழுகை அவங்க தொழுவிக்கு நிற்கும் உமர் ரூ தடுக்கிறாங்க ஒன்றுக்கு மேற்பட்டும் ஆடையை பிடிச்சா இவருக்கு இந்த முனாபி செஞ்சிருக்காங்க முழுமையான முறையில் வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் இவன் வந்து எதிர்த்து கொண்டிருந்தான் போய் நீங்க இந்த போய் தொலை வைக்க போறீங்க நீங்க என்ன விட்டுருங்க அல்லாது அதாவது சூரத்து தௌபாலா என்பத அவசனத்துல அல்லா குறிப்பிடறான் நபியை நீங்கள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லது நீங்கள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோராவிட்டாலும் இரண்டும் சமம் ஏனென்றால் அவர்களை மன்னிக்கும்படி நீங்கள் எழுவது தடவை மன்னிப்பு கோரினாலும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு இருக்க நபிசுல்லால சிலம் அவங்க மேற்கோள் காட்டி நீங்க எழுபது முறைதான் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான் அப்ப எழுபதுக்கும் மேற்பட்ட முறைக்கு நான் வந்து அவனுக்காக தவுபா செய்வேன் அப்படின்னு நபிசுலாசம் சொல்றான் மேலும் வந்து நீங்க கோரினாலும் சரியே கோராவிட்டாலும் சரியே அப்படின்னு அல்லாத்தலா குறிப்பிட்டு காட்டுறான் அப்ப இங்க தடை விதிக்கிற அல்லா அப்படின்னு சொல்லி நபிசுல்லால சிவன் அவனுக்கு ஜனாசா தொழுவதற்காக நபிசுல்லா அல்லம் வந்து அவர்கள் முன்னிக்கிறான் அப்ப இதன் பிறகு அங்கு அல்லாஹாலா என்ன பண்றான்னு சொன்னா ரசுல்லாவுடைய அந்த தன்மையை பாருங்க அந்த நேரத்திலையும் மரண நேரத்திலையும் அவனுக்கு வந்து நேர்வெளி கிடைச்சிடணும் அப்படின்னு வந்து அங்கு உபதேசமும் பண்றாங்க அவன் மரணித்த பிறகும் அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு அங்கு நபிசுல்லா அல்ல அவனுக்கான தவுபா எழுபதுக்கு அதிகமாக நான் வந்து தவுபா செய்வேன் அப்படிங்கிறான் என்ன வெளிப்படையாக அவன் முஸ்லீமாக தான் தன்னை காட்டி கொண்டான் அப்ப அவன் ஒரு எந்த வகையிலாவது அல்லாஹனை மன்னிச்சிட மாட்டானா அப்படின்னு நபி சொல்லா அலுவலம் எவ்வளவு ஒரு அழகிய குணத்தை கொண்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அதே போல அவனுக்கு தொழுவதன் மூலமாக அவனை சார்ந்திருந்தவர்கள் எக்கச்சக்கமா இருந்தாங்க இப்ப அவர்களும் வந்து நபி சொல்லா அலுவலம் இந்த நிலைமையில இருந்து அவருக்காக பாவமளிப்பு தேடுறாங்களே அவங்க எல்லாம் அவங்களெல்லாம் திரும்பி வந்துடக்கூடும் இஸ்லாமத்தை நோக்கி உண்மையான முறையில் வந்துவிடக்கூடும் அப்படின்னு சொல்லி நபிசுல்லி இப்படி செஞ்சாங்க அப்ப உமர் ரஹு அவர்கள் தடுத்தாங்க அல்லாஹால என்ன பண்ணா இந்த சம்பவத்தின் போது அல்லாஹாலா வசனம் நடக்கணும் சுரத்து தௌபால எண்பத்தி வசனம் அல்லா தலா என்ன சொல்றான்னு சொன்னா அவர்களில் எவர் இறந்து விட்டாலும் அவர்கள் மீது ஒருபோதும் ஜனாசா தொழுகை தொழுவாதீர்கள் அவர்களுடைய கபரில் அவர்களுக்காக மன்னிப்பு கோரி நிற்காதீர்கள் ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்து விட்டதுடன் பாவிகளாகவே இறந்தும் இருக்கின்றனர் அல்லாவித்தாலா இந்த முனாஃபிக்குகளுக்கு எக்காரணத்தை கொண்டு நீங்க தொழுகு நடத்தக்கூடாது அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா இறுதி முடிவாக இதுதான் முனாஃபிக்கூடைய விஷயத்துல இறுதி முடிவு இப்ப அவங்களுக்காக நீங்க தொழுகாதீங்க அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடாதீங்க அப்படின்னு அல்லாஹத்தாலா வசனத்தை இறக்கி முனாஃபிக்குகளுக்கு தொழுக நடத்தக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை இறுதியாக்கிட்டோம் இங்கு நம்ம கருத்து கொள்ள வேண்டியது இது திரும்பவும் உமரதுல்லு அவர்கள் கருத்து ஓட்டமாக உதாரணமாக ஹிஜாபுடைய பல விஷயங்கள் அல்லா தலா அவர் எண்ணங்களை அல்லாதங்களில் ஒன்று அப்ப இங்கு நம்ம இந்த அப்துல்லா உபை ஏன் முனாபிக்கு கடுமையாக முனாஃபிக்காக இருந்தா அப்படிங்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா அவுஸ் இரண்டு கோத்திரத்தார்களும் அடித்துக்கொண்டு அவங்க அவங்க தலைமைக்காக அடிச்சு கொண்டிருக்கும் போது இந்த கோத்திரத்தார்கள் இவ அந்த கோத்திரத்தாருக்கு இவனைதான் வந்து தலைவனாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் நபிசுல்லா அல்ல சொல்லம் மதிநாள் வந்தாங்க அப்போ ரெண்டு கோத்திரமும் ஒன்றாக இணைந்து இஸ்லாத்தை ஏற்று நபிசுல்லா ஒற்றை தலைமையை ஏற்றான் அப்ப அவனுக்கு ஒரு குரோதம் இருந்துகிட்டே இருந்துச்சு நாம வர வேண்டிய இடம் நாம வந்து ஒரு அரசராக இருந்திருக்க வேண்டிய இடம் இன்னைக்கு நமக்கு அது கிடைக்காம போயிருச்சேன்னு சொல்லி அந்த உலக ஆசையின் காரணத்தினால கடைசி வரைக்கும் முன்னாபிக்காகவே மறுமிச்சான் அப்ப இதில் நமக்கு என்ன படிப்பில் சொன்னா நாம எக்கார கொண்டு முனாஃபிகளுக்காக பாவம் மன்னிப்பு தேடுவதோ அந்த அல்லாத்தின் அந்த வசனத்தில் குறிப்பிடுவது போல இங்கு பாவிகளை யூத கிறிஸ்துவர்களை வந்து உற்ற நண்பர்களாக நாம் அவர்களை வந்து அவர்களுக்கு ஒத்துப்போகலன்னு சொன்னா அவங்களை அவங்க நமக்கு ஏதாவது தீங்கி வச்சிருவாங்கன்னு பயப்படுவதோ இதெல்லாம் வந்து கூடாது அப்படிங்கிறத இது போன்ற வசனங்கள் மூலமாக நாம வந்து படிப்பிலை பெற்றுக் கொள்ள முடியுது அடுத்து நபிசுல்லா அலுவலம் என்ன பண்றாங்க இந்த ஹிஜ்ரி ஒன்பதில் நபிசுல்லா அலுவலம் அபுபக்கர் சித்திக்கு ரதியில்லானுடைய தலைமையில அங்கு சில சில நூறு சகாபாக்களை நூற்று கணக்கான சகாபாக்கள் மட்டும்தான் அந்த ஹஜ்ஜு பயணத்தில் இருந்தாங்க அப்ப அந்த ஹஜ்ஜிற்கு நபிசுல்லா அலுவலம் செல்லாமல் அபுபக்கர் சித்திக்கு அது இல்லான அவர்களுடைய தலைமையில் நபிசுல்லா செல்வம் அனுப்பி வைக்கிறாங்க அங்க நபிசுல்லா அலுவலம் ஏன் போகல அப்படின்னு சொன்னா முக்கியமான சில காரணங்கள் இருக்கு அங்கு நபிசுல்லா அலிஸ்லம் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளையும் அகற்றிவிட்டாலும் அங்கு சிலை வணங்கிகள் அங்கு ஹஜ்ஜுக்கு வந்துட்டு இருந்தாங்க சென்ற அதாவது ஹிஜ்ரி எட்டின் போதுதான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு அங்கு சிலைகள்லாம் அகற்றப்பட்டுச்சு ஹிஜ்ரி ஒன்போல போகக்கூடிய ஹஜ்ஜு அங்கு சிலைகள் இல்லைனாலும் அந்த சிலை வணங்கிகள் அந்த வருடம் வராங்க அதே போல அங்கு பழைய வழிமுறை இருந்துச்சு ஹஜ்ஜு எப்படி செய்வாங்க சொன்னா தவாப் செய்யும் போது செய்வாங்க ஆடைகள் அந்த சிலை வணங்கிகள் வரும்போது ஆடைகள் அவங்க ஆடைகள்லாம் அறுசு அசுத்தமாக கருதுனாங்க அசுத்தமாக கருதிட்டு அந்த ஆடை நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி குறைசிகள்கிட்ட இருந்து ஒரு சிறப்பான ஆடை அது தூய ஆடையாக அவர்கள் கருதி அந்த ஆடையை வாங்கினா போடணும் போட இயலாதவர்கள் நிர்வாணமாக அஜி செய்வோம் அப்படின்னு சொல்லி நிர்வாணமாகவே தவா செய்யக்கூடிய ஒரு வழிமுறையும் இருந்துச்சு நபிசல்லம் இந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் தான் போகாம அபுமக்க சித்தி கருதி அனுப்புனாங்க அபுபக்கம் சித்திக்கிறது சகாபாக்களோடு ஹஜுக்கு கிளம்புறாங்க அவர்கள் கிளம்பிய பிறகுதான் அல்லாஹால இந்த ஹஜ் சம்பந்தப்பட்டு இந்த காபத்துள்ளாவை சம்பந்தப்பட்டு இங்கு இன்னுமேட்டு என்ன சட்டம் அப்படிங்கறத அல்லாஹ் சூரத்து தவுபாவில ஒன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறோம் இந்த வசனங்கள் இறக்கிய உடனே அங்க இருக்கக்கூடிய சகாபாக்கள்லாம் இந்த செய்தியை போய் நாங்க அபுபக்கம் சித்திக்கிறது எல்லாம் போய் சொல்லிட்டு வரோம் அப்படிங்கும்போது நபிசுல்லா என் குடும்பத்திலிருந்து போகணும் அப்படின்னு சொல்லி அழிவது இல்லாணுவை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நபிசுல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் சகாபாக்கள் சிறந்த சகாபாக்கள் ஒருவராகிய அலிபுடு இல்லாணு அவங்களை நபிசுல்லா அலுவலம் தேர்ந்தெடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அனுப்புறாங்க அங்க அழிவில்லான்னு போய் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா அவர்கள் மினாவில் இருக்கும் போது ஐந்து வசனங்கள் சொல்வதற்கு முன்னாடி என்ன சொல்லணும் அதுவும் குறிப்பாக எந்த இடத்துல இருக்கும் இந்த தகவலை நீங்க சொல்லணும் இந்த ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அங்க அலிரதில்லானு அவர்களிடத்துல போய் அங்கு அழில்லானு வந்து நபிசுல்லா சொன்ன விஷயங்களை சொல்றாங்க அதாவது முசிரிக்கிகள் யாரும் அதாவது இணை யாரும் சொர்க்கத்திற்குள்ள நுழைய முடியாது அதே இந்த இணைவெப்பாளர்கள் இனிமேட்டுக்கு வந்து இந்த நுழைய கூடாது அப்படிங்கிற கட்டளையும் போட்டுட்டு அதே போல இதன் பிறகு என்னிடத்த ஒப்பந்தம் செஞ்சாங்கல்ல நபிசுல்லாத ஒப்படம் ஒப்பந்தம் செஞ்சவங்களுடைய ஒப்பந்தம் அந்த அதன் காலம் வரைக்கும் நீடிக்கும் ஆனா அந்த இணையமைப்பாளர்கள் காபத்துல கூட வரக்கூடாது அப்படிங்கறத நீங்க அறிவிப்பு செஞ்சுட்டு இந்த ஐந்து வசனங்கள் சூரத் தவுபா உடைய ஐந்து வசனங்களும் நீங்க ஓதிக்காண்பீங்க அப்படின்னு நபிசுலாவசம் அனுப்பி வைக்கிறான் அதுவும் குறிப்பாக இருக்கும் போது அவர்களோட இருக்கும் போது முதல் ஐந்தாம் வசனங்கள் நம்பிக்கையாளர்களே இணை வைத்து வணங்குபவர்களில் எவர்களிடம் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தீர்களோ அவர்களிடமிருந்து அல்லாகவும் அவனுடைய தூதரும் விலகிக்கொண்டனர் ஆகவே இணை வைத்து வணங்குபவர்களை நோக்கி நீங்கள் இன்றிலிருந்து நான்கு மாதங்கள் வரையில் மக்காவின் பூமியில் எங்கும் சுற்றித் திரியலாம் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவை தோற்கடிக்க மாட்டீர்கள் என்பதையும் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பாளர்களை இழிவுபடுத்துவான் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் இணை வைத்து வணங்குபவர்களுடன் செய்திருந்த உடன்படிக்கையிலிருந்து நிச்சயமாக விலகிக் கொண்டார்கள் என்ற விஷயத்தில் இம்மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் அல்லாஹவும் அவனுடைய தூதரும் மக்களுக்கு பகிரங்க அறிவிக்கின்றனர் ஆகவே இணை வைத்து வணங்குபவர்களே இணை வைப்பிலிருந்து அதாவது நிராகரிப்பிலிருந்து நீங்கள் விலகிக்கொண்டால் அது உங்களுக்குத்தான் மிக்க நன்று அவ்வாறின்றி நீங்கள் புறக்கணித்தாலோ நிச்சயமாக நீங்கள் அல்லாங்கவை தோற்கடிக்க முடியாது என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நபியே இந்நிராகரிப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை கொண்டு நீங்கள் நச்செய்து ஆயினும் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்ட இந்த இணை வைத்து வணங்குபவர்களில் எவர்கள் தங்கள் உடன்படிக்கையில் யாதொன்றையும் உங்களுக்கு குறைவு செய்யாது உங்களுக்கு எதிராக எவருக்கும் உதவி செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடன் அவர்களின் உடன்படிக்கையை அதன் தவணை வரையில் யாதர் குறைவின்றி முழுமைப்படுத்தி வையுங்கள் நிச்சயமாக அல்லா இரையச்சம் உடையவர்களை நேசிக்கின்றான் ஒவ்வொரு வருடத்திலும் துல்காதா துல்ஹ் முஹர்ரம் ரஜப் ஆகிய சிறப்புற்ற இந்நான்கு மாதங்களிலும் போர் ஆகாது சிறப்புற்ற இந்நான்கு மாதங்கள் சென்றுவிட்டால் இணையமைப்பாளர்களை கண்ட இடமெல்லாம் வெட்டுங்கள் அவர்களை சிறைபிடியுங்கள் அவர்களை முற்றுகையிடுங்கள் ஒவ்வொரு பதுங்குமிடத்திலும் அவர்களை அவர்கள் வரவை எதிர்பார்த்து அவர்களுக்காக நீங்கள் பதுங்கியிருங்கள் அவர்கள் தங்கள் விஷமத்திலிருந்து நிராகரிப்பில் இருந்தும் பாவத்திலிருந்து விலகி நம்பிக்கை கொண்டு தொழுகையையும் கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து வந்தால் அவர்களை அவர்கள் வழியில் விட்டுவிடுங்கள் அவர்கள் விஷயத்தில் குறுக்கிடாதவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் இப்ப இந்த ஐந்து வசனங்கள்ல அல்லாஹ் வந்து காவத்துள்ளா சம்பந்தப்பட்ட அஜி சம்பந்தப்பட்ட இணை சம்பந்தப்பட்ட அந்த இறுதி சட்டங்களை இறங்கி கொடுத்துடும் அவங்களோட உடன்படிக்கையில அவங்க மீறாம இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க அந்த உடன்படிக்கையில அதுல வந்து நீங்க கண்ட்ரி பண்ணலாம் அப்படி இல்லாம மீறினாங்கன்னு சொன்னா அதாவது போர் செய்ய இதுக்கு இதுக்கு முன்னாடி உடன்படிக்கை இருக்கு போர் செய்யக்கூடாது அப்படின்னு அமைதி ஒப்பந்தம் அந்த அமைதி ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் உங்களோடு போரிட வந்தாங்க அவர்களை போரிடும் போது அவர்களை வந்து நீங்க வெட்டுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எடுத்து வச்சுட்டு இஸ்லாத்த வந்து குறை கூறக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துவாங்க முன்னாடி வசனத்தை படிக்காம பல்லாத அவர்களுடைய அமைதி ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் உங்களை தாக்க வந்தாங்கன்னா நீங்க அவர்களை பார்க்கும் இடமெல்லாம் நீங்க அவர்களோட தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு அல்லாத இங்கு குறிப்பிடுறான் அதே போல இந்த முஷிருக்கைகளை இங்கு நீங்க அனுமதிக்காதிங்க இனிமேட்டுக்கு முஷரிக்கைகளை காபத்துள்ளா போல அனுமதிக்காதிங்க அப்படிங்கிற வசனங்களையும் அல்லாஹா இங்கு இறுதி சட்டமாக வெறுக்கி வைத்துறோம் அப்ப இங்கு அடுத்ததாம இதன் பிறகு இங்க அபுபக்க சத்திகானோ அவர்கள் வந்து அஜய முடித்துக் கொண்டு கிளம்புறாங்க அதன் பிறகு இந்த ஒன்பதுல அல்லாவுத்தாலா சூரத்து நசுர் அந்த ஆரம்ப வசனங்களும் நம்ம அந்த இதா அப்படின்னு ஆரம்பிக்க கூடிய வசனங்கள் இப்ப அதுல வந்து மக்கள் வந்து அணியணியா வருவாங்க அப்படின்னு அல்லா தலா குறிப்பிட்டு காட்டுறோம் அதுல வந்து குறிப்பாக அல்லாஹால உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் போது நீங்க தவுபா செய்யுங்க அதிகமாக வந்து தவு செய்யங்க அப்படின்னு அல்லாஹலா குறிப்பிடும் அதிகம் அணியணியாக மக்கள் வந்து இஸ்லாத்தை நோக்கி வருவாங்க இறுதி தூதர் அப்படின்னு தெரியும் இருந்தாலும் குறைசிகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடைபெறக்கூடிய அந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறாங்க ாங்களோ அவங்க நம்ம சேர்ந்துக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க அப்ப நபிசுல்லா அவர்கள் வெற்றியடைந்த பிறகு அணியணியாக மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க நாம கடந்த அமர்வுகளே பார்த்தோம் மக்கள் சாறை சாரையாக நபிசுல்லா அலிஸத்தை நோக்கி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா குறிப்பாக இந்த ஹவாஸின் கோத்திரமும் சக்கீஸ் கோத்திரமும் இவர்கள் தான் அரபு உலகத்தில் அப்புறம் மிக அதிகமாக எண்ணிக்க உடைய ஒரு கோத்திரம் அதே போல மக்கள் மத்தியில செல்வாக்கு நிறைந்த ஒரு கோத்திரம் இவர்கள் பெரும்பாலானோர் அநேகமானோர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்ததாக இங்க மக்கள் ஒவ்வொரு நபராக மதினாவை நோக்கி வராங்க ஒவ்வொரு கோத்திரம் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் நபிசுல்லாவை நோக்கி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக மக்கள் வராங்க அப்ப இந்த ஆண்டையே வரலாற்றுல வந்து அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஆண்டையே குறிப்பிடறாங்க வந்து இவர்கள் இடத்துல வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மக்கள் இடத்துல போய் இஸ்லாத்தை எத்தி வச்சாங்க அலையலையாக மக்கள் வந்து நாலாபுரத்திலிருந்தும் இஸ்லாத்தை நோக்கி வந்த இந்த ஆண்டை வந்து இவ்வாறு குறிப்பிடுறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் அப்ப இதை குறித்து கசீர் ராமகுல்லா இவாக இருக்கட்டும் இமாம் இப்படி இஸ்லாக் ராமஉல்லா இமாம் வாக்கித் ராமகுல்லா இவர்கள் எல்லாமே இந்த ஆண்டை குறித்து இவ்வாறுதான் குறிப்பிடுறாங்க ஆமுல் உபுத் அப்படின்னு குறிப்பிடுறாங்க குறிப்பாக வந்து இந்த மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்திற்கு வந்த நபர்களாக இருக்கட்டும் மக்கா வெற்றிக்கு முன்னதாக வந்தவர்களாக இருக்கட்டும் இவர்களை குறித்து அல்லாவே சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே சமம் மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து மக்கா வெற்றிக்கு பிறகு வந்த பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இஸ்லாம் தான் வெற்றி அடையதான் பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியா வச்சுதான் பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவர்கள் சஹாபாக்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து மக்கா வெற்றிக்கு முன்னதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த தரஜாவுக்கு வரமாட்டாங்க சஹாபாக்கள் மத்தியில தரஜா இருக்கு அவர்கள் மத்தியில படிநிலைகள் இருக்கு எப்படி அந்த பத்து பத்து சகாபாக்கள் சிறந்தவங்களோ அவங்க தான் தாப்பு சாபாக்கள் சிறந்தவர்கள் அவர்கள் அதன் பிறகு பத்ர கலந்து கொண்டவர்கள் அது அந்த படிநிலைகள் இருக்கு அப்ப அந்த படிநிலைக்கு மக்காவிற்கு முன்னதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுடைய தரம் வேறு மக்காவிற்கு பின்னதாக இஸ்லாத்திற்கு வந்தவங்களுடைய தரம் வேறு அதை குறித்து அல்லது தலா சூரத்துள் அதினத்தில் குறிப்பிடறான் நீங்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்யாமல் இருப்பதற்கு என்னதான் காரணம் உண்மையில் வானங்கள் மற்றும் பூமியின் வாரிசுரிமைகளோ அல்லாவிற்கே உரியதாகும் உங்களில் யார் வெற்றிக்குப் பின் செலவு செய்வார்களோ மேலும் அறப்போரும் புரிவார்களோ அவர்கள் வெற்றிக்கு முன் செலவு செய்து அறப்போர் புரிந்தவர்களுக்கு சமமாக மாட்டார்கள் அத்தழையவர்களின் அந்தஸ்து பின்னர் செலவு செய்தவர்களை விடவும் அறப்போர் புரிந்தவர்களை விடவும் உயர்ந்ததாகும் அல்லா இங்க வந்து வெற்றிக்கு பிறகு வெற்றிக்கு முன் அப்படின்னு குறிப்பிடறது எதுன்னு சொன்னா மக்கா வெற்றிக்கு முன் மக்கா வெற்றிக்கு பின் அப்ப நீங்க வந்து அவர்களை போல் செலவு செய்தாலும் அவர்களுடைய ஸ்டேட்டஸுக்கு நீங்க வர முடியாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சகாபாக்கள் ஏன்னா அவங்க வந்து கடுமையான முறையில சோதனைக்கு உள்ளானவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சோதனைகளை பார்த்து பார்த்து பார்த்து இஸ்லாத்திற்காக மறுமைக்காக எல்லா சோதனையும் தாங்கி கொண்டு அவர்கள் வந்து நிலை குறையாதன்மையில இருந்தாங்க இப்ப அவர்களை குறித்து அல்லாஹ் வந்து இந்த மாதிரி அவர்களை உயர்த்தி இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறோம் இப்ப முதலாவதாக ஒவ்வொரு கோத்திரங்கள் அவர்கள் இருந்து வந்த பிரதிநிதிகளை பத்தி நாம ஒவ்வொன்றா பார்ப்போம் பனு சமீம் கோத்திரத்தார்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் நபிசுல்லா வராங்க அந்த உடனே நபிசுல்லாலும் வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க இது சகி புகாரில் வரக்கூடியது நபிசுல்லா சொல்றாங்க உங்களுக்கு நான் சுப தரேன் அப்படின்னு ஒண்ணு அவர்கள் என்ன பண்றாங்க சொன்னா எங்களுக்கு சுப எல்லாம் வேணாம் அப்படின்றாங்க உடனே எம்என்ல இருந்து வந்த ஒரு கோத்திரம் அவர்களும் நபிசுல்ல பிரதிநிதிகள் அவர்களை பார்த்து நபிசுல்ல உங்களுக்கு நான் சுபச்செய்தி தரேன் கோத்திரத்தாரை சேர்ந்தவர்கள் சுப செய்தியை மறுத்துட்டாங்க சொல்லிடுறாங்க அப்ப நபிசுல்லாலும் அவங்கள்ட்ட வந்து பனு தமீன் கோத்திரத்தார்களும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை கேட்டுட்டு அவங்களும் வந்து இஸ்லாத்தைய வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க அப்ப அங்க வந்து நபிசுல்லம் ஒரு ஆலோசனை கேக்குறாங்க இந்த பனு சமீன் கோத்திரத்தார்களுக்கு யாரை வந்து தலைவராக நியமிக்கிறது அப்படின்னு கேட்கும் போது அபுபக்கர் சித்தி அவங்க வந்து அவர்கள தலைவர்கள் ஒருவரான அல் காக்கா மாபாத் அவர்களை வந்து இவர்களுக்கு வந்து நீங்க தலைவராக நியமிங்க அப்படிங்கிறாங்க உடனே உமர் ரதில்ல என்ன பண்றாங்க சொன்னா இல்ல அவங்கள வந்து நீங்க தலைவராக நியமிக்காதீங்க அல் அக்ரா ஹாபிஸ் இவர தலைவராக நியமிங்க இவர்தான் தகுதியான தலைவருக்கு அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு உடனே அபக்க சித்திகளானுக்கு கோவம் வந்துருது நான் சொல்வதற்கு எதிராக சொல்வதே உங்களுக்கு வந்து வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குரல் உயர்த்தி அவங்க பேசுறாங்க இரண்டு பேருமே வந்து இல்ல அதனால சொல்லல அவரை விட இவர் தான் வந்து தகுதியானவர் அப்படின்னு உமர்றது இல்ல சொல்ல அங்க அவங்களுக்குள்ள அங்க வந்து சத்தம் உயர்த்தப்படுது அவங்க குரல் உயர்த்தி பேச பேசிக் கொண்டிருக்கும் போது அல்லாவில் தலை இந்த வசனத்தை இறக்கிறான் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் முன்னிலையில் முந்தாதீர்கள் அல்லாவுக்கு அஞ்சுகள் தின்னமாக அல்லா அனைத்தையும் செவி ஏற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு இங்கு அல்லாஹ் அல்லாவதால வசனம் அதாவது சுத்தி அந்த எம்மன் வாசிகளுக்கு இவங்க வந்து நீங்க தலைவராக அப்பாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவரு அவரை விட இவர் சிறந்தவன் உமரது இல்லான்னு நீ எது சொன்னாலும் என்னுடைய கருத்துக்கு மாட்டுக்கிறதே சொல்ற அப்படின்னு அவத்திகளான் சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்ட ஒரு கோத்தரம் என்ன சொன்னா அப்துல் கைஸ் அரேபிய தீபகற்பத்துல கிழக்கு இறுதியில் இருக்கிறாங்க அவர்கள் நபிசுல்ல நோக்கி அங்கு நபிசுல்லா செல்லம் வந்த பிறகு நபிசுல்ல வந்த பிறகு நபிசுல்ல சொல்றாங்க நீங்க நாலு விஷயத்தை குறிச்சு உங்களுக்கு வந்து நான் அப்படின்னு சொல்லி நபிசுவன் மீது நம்பிக்கை கொள்ளணும் தகுதியான இறைவன் அல்லாவை யாரும் உறுதியா இருக்கணும் அதன் பிறகு நீங்க தொழுகணும் தொழுகையை நிலைநாட்டணும் அதன் பிறகு கொடுக்கணும் அதன் நோன்பு வைக்கணும் அப்படின்னு நபிசுலாதன் சொல்லிட்டு அதன் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடறாங்க நீங்க அல்லாவுடைய பாதையில் போரிட்டு அதில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல ஐந்துல ஒரு பகுதியை ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நபிசூலம் இந்த விஷயங்களை கட்டளை இட்டு அடுத்துட்டு நான்கு விஷயத்திலிருந்து உங்களை வந்து தவிர்த்துக்க சொல்றேன் அப்படிங்கிறாங்க நான்கு விஷயங்களை அப்படின்னு சொல்லி அந்த அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நான்கு விதமான அந்த கண்டெய்னர் ஆல்கஹால் ஊத்தி அவங்க மது அருந்த அந்த நான்கு விதமான சாமான்களையும் நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது மதுவும் அருந்த கூடாது நான்கு விஷயத்திலிருந்து தடையும் அவர்களுக்கு விதிக்கிறாங்க அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மையாளர்கள் அவங்க கோத்திரத்திலும் அவங்க போய் இஸ்லாத்தை எத்து வைக்கிறாங்க அடுத்ததாக சுமாமா ரதி இவர்களுடைய சம்பவம் இவர்கள் வந்து இந்த சீக்குவன்ஸ்ல வரலனாலும் இவர்களுடைய சம்பவம் இந்த பிரதிநிதிகள் வந்து இஸ்லாத்தை ஏற்றாங்கல்ல இந்த சீக்வன்ஸ்ல வரலனாலும் இந்த சீக்வன்ஸ்லாம் இவ்வளவு கசீரமா உள்ள இந்த வரலாற்றை பதிகிறாங்க மற்ற சீர ஆசிரியர்களும் இந்த சீக்வன்ஸ்ல தான் வைக்கிறாங்க வெற்றிக்கு முன்னதாகவே நடந்த ஒரு விஷயம் இது இவர்களுடைய ஒரு பயணத்தில் இருக்கும் போது இவர்களை சகாபாக்கள் சிறைபிடிச்சிட்டு வந்துடுறாங்க சிறைபிடிச்சிட்டு வந்து அவர்களை பள்ளிவாசல்ல கட்டி வச்சிடறாங்க பள்ளிவாசல்ல அங்க கட்டி வைக்கப்படுறாங்க கட்டி வச்ச பிறகு அந்த சகாபு என்ன பண்றாங்க பள்ளிவாசல்ல கட்டி இருக்கும் போது அங்க நடக்கக்கூடிய அமல்கள்லாம் பாக்குறாங்க அங்க நடக்கக்கூடிய அமல்கள்லாம் பார்த்து முத நாள் நபிசுல்லம் வராங்க நபிசல்லம் போயிட்டு இவர்கிட்ட திரும்ப வரும்போது உங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுமாரது இல்லான்னுட்டு கேட்கறாங்க அதுக்கு அந்த நபர் சொல்றாரு நீங்க வந்து என்ன வந்து கொண்டுறாதீங்க அப்படி கொன்னீங்கன்னு சொன்னா எங்க நபர்களில் உள்ள சிறந்த ஒரு நபரை நீங்க வந்து கொல்ல போறீங்க ஒருத்தவங்க கொலை செஞ்ச அவர்களை கொலை செய்வதற்காக இருக்காங்க நானே கொலை செய்வதற்காக காத்துக்கொண்டிருப்பாங்க சொல்லிகாட்டுறாங்க ஒருவேளை நீங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நபராக இருப்பேன் நான் ஒரு சிறந்த அடியாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அது அல்லாது நீங்க என்னிடம் இருந்து பொருளாதாரம் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது பிணைய தொகையாக எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா அதையும் நான் வந்து நீங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமாக தருவேன் அப்படின்னு இந்த இவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க இப்ப மொதல் நாள் இப்ப சொல்லிட்டாங்க நபிசிவாசன் எதுவும் சொல்லாம போயிட்டாங்க இரண்டாம் நாள் வராங்க நபிசுவாசனம் இரண்டாவது நாள் கேக்குறாங்க உங்கள்கிட்ட சொல்றதுக்கு மூணாவது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணாவது நாள் நபிசுவாரம் என்ன பண்றாங்க இவர் அவுத்து விட்டுருங்க அப்படின்றாங்க இவர் என்ன பண்றாரு அவித்து விட்டோன்னு இவர் போய் அவர் வந்து கடமையான குளிப்பை குளிச்சுட்டு வந்துட்டு பாரு கட்டி வைத்திருக்க கூடிய நிலையில இஸ்லாத்து விடுவித்ததுக்கு அப்புறம் கடமையான குளிப்பெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு சபையில் உட்கார்ந்து இருக்க நபிசுல்ல சொல்லிக் கொடுக்கறாங்க ஒரு காப்பி இருக்கு அவரை அவுத்து விட்டோன்னே கடமையான குளிப்பு கத்துக் கொடுத்திருப்பாங்க அங்கு அங்க நடக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு உண்மை விளங்கி உண்மையை அவர் ஏற்றுக்கொள்றாரு கடமையான குளிப்பிற்கு பிறகு அவர் வந்து ஷகாதாவை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு உம்ரா போகணும் அப்படின்னு நபிசுல்லா பர்மிசன் கேட்கிறார் நபிசுல்லம் அவர் உம்மா உம்ரா செல்வதற்கு நபிசுல்லா அனுமதிக்கிறாங்க அவர் வந்துட்டு உம்ரா செல்லும்போது அங்க இருக்கக்கூடிய மக்காவை சேர்ந்த நபர்கள் இதெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னதான் மக்காவை சேர்ந்த நபர்கள்லாம் என்ன சொல்றாங்க நீ வந்து மதம் மாறிட்டியா தானியங்களை மக்காவிற்கு செல்லவிடாம தடுத்துறார் அவர் புறத்தில் இருந்து தடுத்து வந்து தூதருக்கு எதிராக இருப்பதனால இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா இவர் வழியாக செல்லக்கூடிய அந்த தானியங்களை பைக் ஆட் பண்ணிடுறார் அப்ப இதை நம்ப கண்டிக்கவும் இது ஒரு ஆதாரம் நம்மளுடைய எதிரிகளை இது போன்ற பொருட்களை கொடுக்காமல் அவர்களை பைக் பண்ணி அவர்களை வந்து அவர்களுக்கு எதிராக போர் இதுவும் ஒரு வகையான போர் தான் இது இதுக்கு இதே ஆதாரமாக சுக்ககாக்கள் இங்க இந்த சம்பவத்தை குறிப்பிடுறாங்க பனு ஹனீஃபா கோத்திரத்த அவர்கள் வந்து நபிசுல்லா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வராங்க அந்த பனு ஹனிஃபா கோத்திரத்துல முசலிமல் கத்தாம் அப்படிங்கிற ஒரு பொய்யனும் வரான் பல நபர்கள் வராங்க பிரதிநிதிகளாக அதுல இவனும் வரா இப்ப அப்பாஸ் சதியுல்லும் அறிவிக்கக்கூடிய செய்தியில் வருது இவன் வந்துட்டு நபிசுல்லா வந்து ஒரு கோரிக்கையை வைக்கணும் உங்களுக்கு பிறகு நான் இந்த சமுதாயத்துக்கு லீடரா இருப்பேன் தலைவனாக இருப்பேன் நீங்க ஏத்துக்கிட்ட உங்களுக்கு பயர் பயர் செய்ய மாட்டேன் சொல்லி காட்டுறாங்க நான் உன்னை தலைவனாக்குறது இல்ல இந்த இலையோட இருக்க குச்சியை கூட உனக்கு நான் தரமாட்டேன் அதுக்கு கூட நீ தகுதி இல்லாதவன் அப்படின்னு நபிசுல்ல குறிப்பிடுறாங்க அங்கு அதன் பிறகு நபிசுல்லா குறிப்பிட்டு காட்டுறாங்க இங்க அல்லா நாடியதை தவிர எதுவும் செஞ்சிட முடியாது அப்படின்னு நபிசுல்லாஸ்லம் வந்து அவனுக்கு நபிசுல்லா எச்சரிக்கையும் கொடுத்துட்டு நபிசுலாசம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அங்க இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நான் கண்டன நான் கண்டதுதான் இவனும் ஒருத்தன் அதான் நபிசுல்லாஸ்லம் கனவு கண்டிருந்தான் பொய் தன்னை நபி என்று வாதிடக்கூடிய நபர்கள் வருவதை குறித்து நபிசுல்லாஸ்லம் குறிப்பாக இரண்டு நபர்களை குறித்து நபிசுல்லா கனவு கொண்டிருந்தாங்க அந்த கனவை வந்து நபிசுல்லா சகாபாக்களுக்கு விவரிக்கிறாங்க நபிசுலாசனும் இவனும் பேசிக் கொண்டிருக்கும் போது நபிசுலாசன் இவனை விட்டுட்டு நபிசுவாசம் போயிடுறாங்க அதன் பிறகு சாபித் ரதில்லானோ தான் அவனுக்கு வந்து விளக்கம் அளிக்கிறான் இஸ்லாத்தை குறித்து இவனும் இஸ்லாத்தை ஏற்றது போல அந்த ஒரு நிலையிலே சென்றாலும் இவனால ஏற்பட்ட பித்னா மிகப்பெரிய பித்தனம் அதான் வரலாற்றுல நபிசுல்லுடைய மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஃபித்னா இவனால தான் ஏற்பட்டுச்சு அப்பேற்பட்ட மிகப்பெரிய கித்தன உண்டாக்கணும் அப்ப நபிசிலாசன் இவனை விட்டு விலகி சென்ற பிறகு சாபாக்கள் மத்தியில சொல்றாங்க நான் வந்து ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல வந்து என்னுடைய கைகள்ல இரண்டு தங்க ஆபரணங்கள் நான் வந்து அணிந்திருந்தேன் அந்த இரண்டு தங்க ஆபரணங்களையும் நான் வந்து கலட்டி வீசினேன் கனவுலேயே எனக்கு வந்து கலட்டி வீச சொல்லி நான் வந்து கட்டளையிடப்பட்டுச்சு நான் அதை வந்து தூக்கி எறிந்தேன் ஒன்னு வந்து இன்னொருத்தன் இவன் இன்னொருத்தன் வந்து அது அஸ்வத்தல் அன்சி இவரும் வந்து நபி என்று வாதிட்ட ஒரு நபர்களில் ஒருவன் தான் குறிப்பிட்டு காட்டுறாங்க அடுத்து காலத்தில் இப்படியே போகுது நபிசுல்லா இறுதி கட்டத்தில் இந்த முசைலமா என்ன பண்றான்னு சொன்னா நபிசுல்ல ஒரு லெட்டர் எழுதுகிறான் என்ன லெட்டர் எழுதுறான்னு சொன்னா இந்த கடிதம் வந்து முசைலமா அதாவது அல்லாவுடைய தூதர் முசைலாமாவிடம் இருந்து அல்லாவுடைய தூதர் முகம்மதுக்கு எழுதுவது அப்படின்னு எழுதுறான் எழுதி என்ன குறிப்பிட்டு ஆட்சி அதிகாரத்தில் அந்த அரபுகள் குறைசிகள் ஆட்சி செஞ்சுக்கோங்க எங்க சைடு இருக்கிற நபர்களுக்கெல்லாம் நாங்க வந்து நான் ஆட்சி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறான் உடனே நபிசுல்லா அலுவலாம் பதில் கடிதம் எழுதுகிறாங்க அங்கு நபிசுல்லா அலுவலாம் சலாம் நேர்வெளியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாவின் சாந்தியும் சமாதானம் குறிப்பிட்டு தூதர் முகமதிடம் இருந்து முசைலமா பொய்யனுக்கு எழுதுகிறேன் எழுதி அல்லாஹ் அல்லாஹ் வசனங்களை கடிதத்தில் குறிப்பிடுறாங்க ஏழாவது திண்ணமாக இந்த பூமி அல்லாது கூறியது தன் அடிமைகளில் தான் நாடுவோரை அவன் உரிமையாக்குகிறான் இன்னும் அவனுக்கு அஞ்சிய வண்ணம் வாழ்பவர்களுக்கே இறுதி வெற்றி இருக்கின்றது அப்படிங்கிற இந்த வசனத்தை நபிசிலரசனம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்ப அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த தூதர்கள் கத்தாப்ல இருந்து அவன் அனுப்பி வைத்த தூதர்களிடத்தில் நபிசில அரசன் கேட்கிறாங்க நீங்க என்னை நபியாக ஏற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு கேட்கும் அந்த நபர்கள் என்ன சொல்றாங்க சொன்னா இல்ல நாங்க முசைலமா அவனை வந்து நம்பியாக ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு நபிசுல சொல்றாங்க நபிசுலன் சொல்லி காட்டுறாங்க ஒரு நீங்க தூதராக வந்திருக்கிறதுனால ஒட்டு அதாவது லெட்டர் கொண்டு வர்றாங்க அது எதிரியாக இருந்தாலும் சரி போர் நடக்கும் போது அந்த இடத்துல இருந்து வந்திருந்தாலும் சரி காப்பீடு வந்திருந்தாலும் சரி எந்த வகையிலிருந்து ஒரு தூதர் வந்திருந்தாலும் சரி ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு தூதர் வந்திருந்தாலும் சரி அவர்களை கொலை செய்யக்கூடாது அந்த காரணத்திற்காக உங்களை நான் விடுறேன் நீங்க தூதர்கள் அல்லாமல் இருந்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை கொலை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க கொலை செய்யுமாறு உத்தரவிட்டிருப்பேன் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்துல்லா அப்டின் மசூத் ரதில் குறிப்பிடுறாங்க எந்த வகையிலும் வந்து தூதர்கள் வந்தாலும் அவர்களை வந்து கொலை செய்வது தகுந்தது கிடையாது அவர்களை வந்து எக்காரணத்தை கொண்டும் கொலை செய்யக்கூடாது இதுதான் சொன்னா அப்படின்னு அப்துல்லா அப்டின் மசூத் ரதில்லானு குறிப்பிடுறாங்க அடுத்து ஜ்ரானில் இருந்து அங்கிருந்து பிரதிநிதிகள் வராங்க நஜரானில் இருந்து இது மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி நஜரானில் நடந்த விஷயங்கள் இருக்குது அல்லாததால இந்த பிரதிநிதிகளுக்கு மட்டும் ஏறத்தாழ எண்பது வசனங்களுக்கு மேல இறக்கி கொடுத்தோம் ஏன்னா இவர்கள் நஜரானில் இருந்து வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க நபிசில்லாதோடு டிபேட் பண்றதுக்காக வந்தாங்க அவங்க உண்மையா நம்ம உண்மையா அப்படின்னு டிபேட் பண்றதுக்காக வந்தாங்க எந்த அளவுக்கு சொன்னா அவர்கள் வந்து அங்கு சாப அழைப்புக்கே சாப அழைப்பு விட்டாங்க அங்க அல்லா தலா கட்டளை வந்து முபஹலாக்கு அலைங்க அப்படிங்கிற அல்லது அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு நபிசுல்லாதனும் நபிசுல்ல அரசு உறவினர்கள் அழைத்துக் கொண்டு யாரு பொய்யர்களோ அவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு பகிரங்கமாக நீங்க சாப அழைப்புக்கு கூப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹால கட்டளைட்டு சாப அழைப்புக்காக வந்தவங்க அவங்க வந்து அந்த சாப அழைப்பை ஏற்கல ஒருவேளை அவர் அல்லாவுடைய தூதராக இருந்தார் சொன்னா நமக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கேடாக அமைஞ்சிடும் அப்படின்னு அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க அதாவது அவர்கள் அல்லாவுடைய தூதர் அப்படிங்கிற விளங்கி வச்சிருந்தாங்க பிடிவாதமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அப்ப அவங்க சாப அழைப்புக்கு வராம பல கேள்விகளை நபிசல்ல கேட்டாங்க அப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்குமாறு அல்லாஹால எண்பது வசனங்களை வந்து சூரத்தில் ஆள இம்ரான்ல இந்த ஒரு நிகழ்வு தான் இறக்கி கொடுத்தான் பத்தி பல்வேறு வசனங்கள் பல்வேறு தெளிவுகள் கொடுக்கக்கூடிய இந்த எண்பது வசனங்களும் இந்த நஜரான் வாசிகள் அவங்களுடைய பிரதிநிதிகள் வந்தபோது நடந்தது அப்படிங்கறத நாம இங்க கருத்துல கொள்ளணும் அப்ப இவர்கள் வந்துட்டு என்ன பண்ணா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளனாலும் இஸ்லாமிய ஆட்சியை ஏற்றுக்கொண்டுதான் போறாங்க நபிசுல்லா மூணு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க அவர்களுக்கு தாவா செய்து அவர்களை இஸ்லாமியை இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டு இம்மை மருமையை வெற்றியை அடையுமாறு உபதேசம் செய்வாங்க அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து அல்லாவுடைய சட்டப்படி இந்த பூமி ஆளப்படணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த ஆப்ஷனும் ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நீங்கள் நீங்க மாயிற வரை இல்ல நாங்கள் எங்களை உயிரை மாய்த்துக்கொள்ளும் வர நம்ம வந்து போரிடணும் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் தோட எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்ப அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க அவர்கள் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அவங்க ஜிசியா பே பண்ணுவதுக்காக அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க ஆட்சியை ஏற்றுக்கொண்டு அல்லாவுடைய ஹுக்குமையை ஏற்றுக்கொண்டு போயிட்டாங்க அவர்கள் வந்து ஜிசியா கொடுப்பதற்கு எங்களுக்கு ஆட்சி செய்வதற்கு ஒரு சிறந்த நபரை உங்க உங்கள நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்கள் தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நபிசுல்லா நபிசுல்லா சொல்றாங்க நாங்க நம்பிக்கையான எங்களுயே நம்பிக்கையான ஒரு நம்பர் தான் நாங்க வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபு உபைதா ரூபாக்காக நியமிக்கிறாங்க அவர்களாக சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவங்க அபு உபய்தா ரதியுல்லு அப்படிங்கறத நாம கருத்துல கொள்ளணும் அடுத்ததாக ஆமிர அதே போல அர்பாத் பின் ரபியா இவன் இவங்க ரெண்டு பேரும் நபிசுல்ல நோக்கி இவங்க சொன்னா வராங்க நஜிலிருந்து வரக்கூடிய நபர்கள் இந்த வரக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க இந்த நபர்களை சார்ந்த மக்கள் எல்லாம் அநேகமானவர்கள் இஸ்லாத்தை புரிந்து இஸ்லாத்தை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஆம்பிரின் துஃபைல் மத்தவங்க போய் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் தெளிவா தெரியல நீங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து மரணிக்கும் வரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மரணிப்பதற்குள்ள இந்த அரபு தேசத்தில் என்னதான் மக்கள் பின்பற்றணும் இவன் வந்து ஏற்றுக்கொள்ளி நபிசுந்தர் நீங்க வந்து உங்க கோத்திரத்தார்களுக்கு தலைவராக இருங்க நான் வந்து ஏன் கோத்தரத்தலைவரா இருக்கிற கோத்துல அவங்களுக்கு அல்லாவுடைய கட்டளை அல்லா இறக்கி வைத்தா இறக்கி வைத்த வேதப்படி நடக்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியல அப்ப நபிசல்ல வந்து அதை ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாத என்ன பண்றாங்க முழுவதையும் குதிரைகளாலையும் நபர்களால நிரங்கிருவேன்னை அவங்களுங்க அவ்வளவு திறன் கொண்ட ஒரு நபர்கள் தான் ஒரு பேச்சு வழக்கிட்டு போல அந்த நபர்கள் தான் இதை சொன்ன உடனே நபிசுல்ல அல்லா வந்து கைலாவுடைய பிள்ளைகளை கொண்டு இந்த திட்டத்தை வந்து முறியடிப்பான் யாரு கைலாவுடைய பிள்ளைகள் அன்சாரிகள் கோத்திரத்தார்களை சார்ந்த இந்த அன்சாரிகள் தான் இந்த கைலாவுடைய அந்த வம்சாவளியில வந்தவங்க அவங்களை கொண்டு உங்களை வந்து அல்லா வந்து தோற்கடிப்பான் அப்படின்னு நபிசல்ல குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்ப அன்சாரிகளை நபிசுல்லாதம் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தாங்க அப்படிங்கறத இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலயமா நம்ம பார்க்க முடியுது நீங்க மதினா முழுவதும் குதிரையை கொண்டு மனிதனா கொண்டு நீங்க நிரப்பினாலும் அன்சாரிகளை வைத்து அல்ல உங்களை தோற்கடிப்பான் மார்க்கத்துக்காக அந்த அளவு அவர்கள் வந்து தியாகம் செய்வாங்க அப்படின்னு நபிசுல்லா சர்டிபிகேட் கொடுக்கறாங்க அன்சாரிகள் அவங்களுடைய உயிர் பொருள் எல்லாத்தையும் நபிசுலாசுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க அப்படிங்கறத நாம இங்க கருத்துல கொள்ள முடியும் அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் அடுத்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு ரெண்டு பேருக்கு புரிஞ்சிருச்சு நாம இவங்களை வந்து வெற்றி கொள்ள முடியாது ரெண்டு பேரும் பேசி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு முடிவு போறாங்க என்ன பண்றாங்க அவங்க வந்து தாவா செய்யும் அந்த தாவாவுக்கு வந்து நான் பதில் அளிக்கிற வகமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீ பின்னாடி வந்து நபிசுலாசத்தை வெட்டீரு அப்படிங்கிற ஐடியா கொடுக்கறோம் அப்ப இந்த அறுபா பின்னாடி வரான் வந்து நபிசுலாசத்தை வெட்ட வரும்போது நபிசுல்ல அல்லாடி மட்டும் அறிவிப்பின் தேங்கி நின்றுறான் இத பார்த்த பிறகு அவங்க ரெண்டு பேரும் இங்க அல்லாவுடைய உதவி இருக்குது இது அல்லாவுடைய ஒரு மிகப்பெரிய அற்புதம் அப்ப இவங்க இவர் இறை அப்படிங்கறது தெரியும் இது மேலும் உறுதிப்படுத்த இவங்க என்ன பண்ண திரும்ப போயிடுறான் எதுவும் எதுவும் பண்ணாம கடைசியில போயிடுறாங்க போகும்போது இந்த அருபாதை வந்துட்டு இந்த ஆமிர ரெண்டு பேரும் பேசிக்கிறான் நான் உன்னை வெட்ட சொன்ன நீயே வெட்டல வந்து சும்மா நின்னுகிட்டு இருந்த அப்படிங்கும் போது அவன் அருபாத் சொல்றான் நான் வெட்ட வரும்போதெல்லாம் அங்க யாருமே இல்ல எனக்கு முன்னாடி நீ தான் இருந்த நான் உன்னதான் வெட்டி இருக்கணும் அப்படின்னு அருபாத் சொல்றான் அப்ப அதனாலதான் நான் வெட்டல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்த பிறகு அல்லா தலா இவங்க ரெண்டு பேரை ரெண்டு பேரும் வந்து எவ்வளவு மோசமான முறையில இறக்க வைக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்துடுறாங்க வந்து வரும்போது ஆமிர் என்ன பண்றான்னு சொன்னா அங்கு செல்லக்கூடிய ஒரு பெண் அவங்க கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணோடு அவனுடைய இரவை கழிக்கிறான் அவங்களோடு தவறான முறையில விபச்சாரம் செய்யறான் விபச்சாரம் செய்யறான் செஞ்சு முடிச்ச உடனே அவனுக்கு கழுத்துல ஒரு மோசமான ஒரு கட்டி வந்துருது அந்த கட்டியினால மிக மோசமான மரணத்திற்கு செல்லக்கூடிய அளவு மிக கடுமையான வேதனை தரக்கூடிய ஒரு கட்டி அது அந்த கட்டியோட அவங்க வீட்டிலேயே மரணிக்க கூடாது இந்த விபச்சாரம் செஞ்சு அந்த வீட்டில் மரணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குதிரையின் மேல ஏறி சென்று அவன் அப்படியே சுத்தறான் உயிர் போகிற வரைக்கும் ஊரு சுத்தி சுத்தி சுத்தி எங்கே ஒரு இடத்துல மரணிக்கிறான் இவனுடைய முடிவு இப்படி அமைது அடுத்ததாக அருபாதுடைய முடிவு எப்படி நடக்குதுன்னு சொன்னா அல்லாநுதா அவனுடைய ஒட்டகத்தில் போய் கொண்டிருக்கும் போது அல்லாஹு அவன் மீது இடியை இறக்கி இடியை இறக்கி அவனையும் அல்லாஹு தலா அங்கு மரணிக்க வைக்கிறான் அப்ப இந்த சம்பவத்தை குறித்து இந்த இடியை இறக்கி மின்னலை இறக்கி அல்லாஹால மரணிக்க வைத்த இந்த சம்பவத்தை முஃபஸர்கள் வந்து இந்த வசனங்கள் மூலமாக மேற்கோள் காட்டுறாங்க பளிச்சென்று தோன்றும் மின்னலை அவன்தான் உங்களுக்கு காட்டுகின்றான் அதனை கண்டு உங்களுக்கு அச்சமும் ஆர்வமும் ஏற்படுகின்றன மேலும் அவன் நீர் நிறைந்த கனமான மேகத்தை எழுப்புகிறான் இடி முழக்கம் அவனை புகழ்வதோடு அவன் தூய்மைகளையும் பறைசாட்டுகின்றன வானவர்களையும் அவனுடைய பேரச்சத்தாலும் நடுங்கிய வண்ணம் அவர்களை புகழ்கின்றனர் மேலும் இடிகளை அவன் அனுப்புகின்றான் தான் நாடுபவர்கள் மீது அவர்கள் அல்லாவை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் சில சமயம் அவற்றை வில உண்மையில் அவனுடைய சூழ்ச்சி மிகவும் சக்தி சக்தி வாய்ந்ததாகும் இந்த வசனங்கள் பதிமூன்றாவது அத்தியாயத்தில் பன்னெண்டு மற்றும் பதிமூணாம் வசனங்கள் இவர்களுடைய முடிவு இவ்வளவு இழிவானதாக அமைந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியும் அடுத்ததாக நபிசுல்லா துமா பின் தாலாபா ரதியுல்லும் இவர்களுடைய சம்பவம் ரொம்ப ஒரு அழகான ஒரு சம்பவம் வந்து சஹி புகாரிலையும் வருது வேறு சில வார்த்தைகளோடு முஸ்தத் அகமதுலையும் வருது அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பனு சாது பின் பக்கர் அவர்களுடைய கோத்திரத்திலிருந்து இந்த ஒமான் பின் தாளபாரதிலான் இவர்களை வந்துட்டு அவர்கள் பிரதிநிதியாக அனுப்புறாங்க இஸ்லாத்தை பத்தி தெரிந்து கொள்வதற்காக இவங்க இவங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நபர் இவர்களுடைய முடி அவங்க தோள்பட்டை வரைக்கும் வரும் அந்த சஹாபி அந்த என்ன பண்றாரு நபிசுல்லா வந்துட்டு அங்க வந்து சஹாபாக்கள் எல்லாம் அங்க உட்காந்து நபிசுல்லாஸுடைய ஒரு கொத்துபாவை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அங்கு அங்க வந்து உக்காந்து இந்த நபர் கேட்கிறார் இந்த நபர் வந்துட்டு உங்கள யாரு அப்துல் முத்தலீஃபுடைய மகன் அப்படின்னு கேட்கலாம் நபிசுல்லா தந்தை அப்துல்லா ஆனா அவரை குறிப்பிடாம ஏன் அப்துல் முத்தலிப் அவர்களை குறிப்பிடுறாங்க சொன்னா அவர்கள் பிரபலமாக இருந்தவங்க நம்ம முன்னாடியே ஆரம்ப நிலைகளே பார்த்திருக்கிறோம் வரலாற்றுல அப்துல் முத்தலிப் எவ்வளவு ஒரு பேமஸான ஒரு நபர் அந்த காலத்துல மக்காவை தாக்குவதற்கு அபரஹா படையெடுத்து வரும்போது அங்க மக்காவுடைய பிரதிநிதியாக காபத்துள்ளாவுடைய பிரதிநிதியாக கூப்பிட்டு அந்த இடத்துல டீல் பேசுறதே அப்துல் முத்தலீப் கூப்பிட்டுதான் அந்த முக்கிய நபராக அறியப்பட்ட ஒரு நபராக இருந்தாங்க தாத்தாவுடைய அவங்க நபிசுல்ல தாத்தாவின் பெயரால அழைக்கப்பட்டாங்க அப்துல் முத்தினுடைய மகன் யாரு அப்படின்னு கேட்கும் போது நபிசுல்லா சொல்றாங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லா பதிலளிக்கிறாங்க பதிலளிச்ச பிறகு நீங்கதான் வந்து முகமது சல்லா அலுவல் சல்லமா அப்படின்னு கேட்ட பிறகு ஆமா நான் தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு நபிசுல்லா அலுவலம் அவங்களோட கான்வர்சேசன் தொடங்குது அப்ப இவர் கேட்கிறாரு இல்லான்னு கேட்கிறாங்க நான் வந்து கடுமையான கேள்விகள் கேட்பேன் நீங்க வந்து கோவப்படாம பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க நான் கோவப்பட மாட்டேன் நீங்க உங்களுடைய கேள்விகளை ஆரம்பிங்க கேட்ட உடனே நபிசுல்லா இவங்க வந்து ஒவ்வொரு கேள்வியாக ஆரம்பிக்கிறாங்க அல்லாவுடைய பெயரால கேட்கிறேன் நீங்க எந்த இறைவனை கொண்டு நீங்க வணங்குறீங்களோ அந்த அல்லாவுடைய பெயரால கேட்கிறேன் நீங்க உங்களுக்கு முன்னதாகவும் உங்களுக்கு பின்னதாகவும் இருக்க இறைவனுடைய பெயரா கேட்கிறேன் அந்த இறைவன் தான் உங்களை அனுப்பினானா அப்படின்னு கேட்கிறாரு உடனே நபிசுல்லா அரசு வந்துட்டு அல்லாஹுமன் அம் ஆமா அந்த அல்லாவுடைய பெயரால சொல்றேன் ஆமா அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து திரும்ப அதே மாதிரியே கேக்குறாங்க அல்லாஹுடைய பெயரா கேக்குறேன் உங்களுக்கு முன்னதாகவும் உங்களுக்கு பின்னதாகவும் இருக்க போற இறைவனுடைய பெயரால கேக்குறேன் அந்த இறைவன் வந்து தன்னை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு கட்டளையை சொல்லி அத மக்கள் இடத்துல சொல்ல சொன்னானா அப்படின்னு கேட்கிறாங்க நபிசுலாஸ்லாம் அதுக்கும் அல்லாஹுமன் அம் அல்லாவுடைய பெயரால சொல்றேன் ஆமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபிசுல்லா அரசு இதே போல திரும்ப இஸ்லாத்துடைய தூண்களுக்கும் கேட்கிறாங்க இதே போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நபிசுல்லாசன் பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க பதில் சொன்ன பிறகு அவரு அஷ்ரத் இல்ல அல்ல அர்ஷதா அப்படின்னு சொல்லி ஏலத்துவத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் என்ன பண்றாரு சஹாபி அல்லாவின் போது அந்த நபரை குறிப்பிட்டு நபிசல்ல சொன்னா சாணா பாக்கிட்ட இவர் சொல்வது போல செய்தார் இவருக்கு நிச்சயம் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப அவர் போறாரு அவர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அவர்கள் கோத்திரதாரத்துல சென்றுட்டு அவர் என்ன பண்றாரு இதெல்லாம் இதெல்லாம் வந்து எந்த ஒரு பயணம் கிடையாது நான் அல்லாவுடைய தூதரை போய் பார்த்துட்டு வந்தேன் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்திருக்கான் தூதரை அனுப்பி இருக்கிறான் நீங்க அவங்களை பின்பற்றுங்க உங்களுக்கு எதுவும் செய்ய இயலாத இந்த சிலைகளை நீங்க வணங்கி கொண்டிருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மக்கள் எல்லாருக்கும் அங்கு பகிரங்கமாக ஏகத்துவ அழைப்பை வந்து விடுக்கிறாரு அங்க மக்கள் எல்லாருமே எல்லா நபர்களும் அந்த கோத்தரத்தை சார்ந்த எல்லா நபர்களும் இஸ்லாத்தை நோக்கி வந்துடுறாங்க இபனு அப்பாஸ் சதியுல்லானு அவர்கள் குறிப்பிடுறாங்க பிரதிநிதிகள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்தாங்களே இது போன்று வெற்றி அடைந்த ஒரு பிரதிநிதிகள் கிடையவே கிடையாது அந்த நபர்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கு இபு அப்பாஸ் சதியுல்லு குறிப்பிடுறாங்க அடுத்ததாக உதய் இப்னோ ஹாத்திம் அவர் வந்து நபிசிலாஸ்தி தெரிஞ்சு நபிசிலாஸ்தர வராங்க இவர் வந்து ஒரு கிறிஸ்துவராக இருந்தார் அவர் சுத்தமாக விரும்ப அரேபிய தீபகற்பத்துல வடகிழக்கு எல்லையில் இருந்தார் வடகிழக்கு எல்லையில் இருந்தவர் இவர் என்ன பண்றாரு வருவதற்கு முன்னதாக இஸ்லாமிய எல்லை வந்து விரிவடைந்து கொண்டே போகுது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நாம ரோம தேசத்துக்கு போயிடறோம் அப்படின்னு ரோம தேசத்தை போய் பார்க்கறாரு அங்கு ரொம்ப மோசமான ஆட்சி நடக்குது ரொம்ப கேவலமான மக்களுடைய நடத்தை இருக்குது உடனே திரும்ப ஒடியாந்துடுறாரு திரும்ப அரேபிய தீபத்திய வந்துட்டு அவருடைய அடிமைகள்ல ஒருத்தருக்கு என்ன பண்றாரு நீங்க எப்ப இஸ்லாமத்துடைய கொடி இங்க வருதோ நீங்க எனக்கு நீங்க வந்து எனக்கு சொல்லிருங்க நான் வந்து அந்த நேரத்தில் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அதே போல இஸ்லாமிய படை வருது இஸ்லாமிய படை வரும்போது அந்த அவங்களுடைய அடிமையை வந்து சொல்றாங்க இவரும் ஓடிடுறாரு ஓடுன பிறகு அங்கு வந்த படையை என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஒரு அறிவிப்பின்படி இந்த நபருடைய அத்தை இன்னொரு அறிவிப்பின்படி இவருடைய சகோதரி அவங்கள வந்து போர் கைதியாக பிடிச்சிட்டு போயிடறாங்க நபிசில அரச போர் கைதியாக அவங்க போறாங்க போனது பிறகு நபிசில அரச இவர்களை நபிசில அரசியமாக நடத்துறாங்க ஏன்னா மற்ற இடங்களில் எல்லாம் போர் கைதிகளை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத பார்த்த அப்ப கண்ணியமாக நடத்த பார்க்கிறாங்க நபிசில தன்னை விடுவிக்குமாறு கேட்கறாங்க விடுவிக்குமாறு கேட்ட உடனே நபிசிலாஸ்ல அவர்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து நபிசிலம் அனுப்பி வைக்கிறாங்க என்ன பண்றாங்க போன உடனே இவங்க அந்த நபர்கிட்ட போய் உதய் அவர்கள் இடத்துல போயிட்டு இவங்க நபிசில அரசு அவங்களுடைய குண நலன்களை சொல்றாங்க அவங்க ஆனா அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு சொன்னா உதயின் அவர்கள் ஓடும் அளவுக்கு அந்த நேரத்தில் பொய்யான பிரச்சன பத்தி பரப்பப்பட்டிருந்து இப்ப எப்படி இஸ்லாத்தை பற்றி பொய்யான பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டிருக்குதோ அதே போல நபிசுல்ல பத்தி இஸ்லாத்தை பற்றி பொய்யான பிரச்சாரங்கள் தான் பரப்பப்பட்டிருந்துச்சு இதெல்லாம் கேட்ட உடனே அவர் வந்துடுறார் நபிசுலாஸ்தப்ப இந்த விஷயங்களை தெரிந்த பிறகு அவர் நபிசுல்ல வந்த பிறகு வந்து நபிசுல்லம் என்ன பண்றாங்க சிலுவை பார்த்த உடனே நபிசுல்லம் வந்து சூரத்து தௌபால இந்த முப்பத்தி ஓரா அவசரத்தை குறிப்பிட்டு காட்டுறாங்க அவர்கள் அல்லாழுவை விடுத்து மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் தங்களின் ரப்ப ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு இங்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்ப உடனே இவர் என்ன பண்றாங்க சொன்னா அவர்களை வந்து ரப்ப ஆக்கி அவர்களை நாங்க இறைவனாக ஏற்றுக்கொள்ள வந்து ஈசாசனம் அதாவது கடவுள ஏற்றுக்கொண்டு வணங்குறோம் நபிசுலம் நீங்க அந்த மார்க்கைகள் அவங்க துறதிகள் இருக்கிறாங்களே அவங்க ஹலால் அப்படின்னு சொல்றதா நீங்க ஹலால் ஆக்கிக் கொள்றீங்க அவங்க ஹராம் சொல்றத நீங்க ஹராம் ஆக்கிக் கொள்றீங்க அப்படின்னு நபிசுலம் பதில் சொல்றாங்க அப்ப இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறோம் ஒரு மார்க்க அறிஞர் சொல்றாரு அப்படின்னு அல்லா சொல்லியிருந்தாலும் சரி அதை அதையெல்லாம் இன்னைக்கு பொருட்படுத்துறது இல்ல பெரும்பாலான நபர்கள் நல்ல தக்குவான நபரால தோன்றாரா அப்ப அவரு சொல்றதை நம்ம கேட்டுக்கலாம் அல்லாஹ் சொல்வதை அல்லாஹ் வேதத்தில் உள்ளதை அல்லாவுடைய தூதர் சொல்வதை விட ஒரு மார்க்க மேதை சொல்றாரு ஒரு மார்க்க அறிஞர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா அவர்களை நாம் வணங்குறோம் அப்படிங்கறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் நபிசுலவாசம் இந்த வசனத்தை ஓதி காண்பித்த பிறகு இப்படி கேட்டதனால நபிசுலாசம் விளக்கம் சொல்றான் அவங்க அராமாக்கினதை நீங்க அராமாக்கி கொள்றீங்க அவர்கள் ஹலால் ஆக்குவதே நீங்க ஹலால் ஆக்கிக் கொள்றீங்க அப்படின்னு பதில் வைக்கிறாங்க உடனே இவரும் வந்து இவருக்கும் தாவா நபிசுல்லும் எத்தி வைக்கிறாங்க ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறாங்க இவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு ஒரு கட்டத்தில் இமாம் உமர் ரத்தியுல்லானுடைய காலத்துல அவர் கலீஃபாவும் இருக்கக்கூடிய காலத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இமாம் புகாரி அவர்கள் பதிந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன ஆளுநர் சொன்னா இவர்களுடைய கோத்திரம் இவங்க கூட்டத்தை சார்ந்த பல நபர்கள் வந்து வராங்க வரும்போது உமரதுலான் என்ன பண்றாங்க ஒரு மாதிரி கஷ்டமாயி உமரதில்லான் என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அப்ப உமரதில்லான் சொல்றாங்க அவர்களை பத்தி சொல்றாங்க எல்லாரும் காசிரிகளாக இருந்தபோது உங்க நபர்களில் எல்லாரும் காசிரிகளா இருந்தபோது நீங்க வந்து ஈமான் பண்ணீங்க எல்லாரும் எதிர்த்த போது நீங்க வந்து நபிசுராசத்துக்கு ஆதரவு அளித்தீங்க எல்லாரும் வந்து நிராகரித்த போது நீங்க நபியை வந்து ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு அவர்களுடைய புகழெல்லாம் சொல்லிட்டு போறாங்க அப்ப இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இங்க இங்க குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா இவர் அந்த கோத்திரத்துல மிக உயர்ந்த ஒரு நபர் அவருடைய தந்தையும் வந்து மிக உயர்ந்த ஒரு நபர் ஆத்திம்பின் தாய் இவரும் வந்து அவங்க சமூகத்துல அவங்க கோத்திரத்துல மிக உயர்ந்த நபராக கருதப்பட்ட நபர்களில் ஒருவர் என்ன பண்றாரு நபிசுல்லோடு உரையாடிக் கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு சம்பவம் நடக்குது அதையும் இமாம் புகார் குறிப்பிட்டிருக்கிறாங்க நபிசுலாஸோடு இருக்கும்போது ஒரு நபர் நபிசுலாஸ்தான் இவங்களும் சபையில இருக்கும்போது இன்னொரு நபர் வந்து நபிசுலாஸ்த ஏழ்மையை பத்தி முறையிடுறாரு இன்னொரு நபர் என்ன பண்றாரு அதே சபையில் இருக்கக்கூடிய என்ன பண்ற வழியில் வரக்கூடிய அந்த கொள்ளைகளை பத்தி குறிப்பிடுற கொள்ளை செயல் நடைபெறுதல் உதய் நீங்க இடத்தை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரோ சொல்ல பார்த்தது இல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இது எப்படின்னு சொன்னா மக்காவிற்கும் ஈராக்கிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த உதய் இவர் பகுதியை வாழ்றார் நபிசல அரசு கேட்டவன கேள்விதான் பட்டிருக்கிறேன் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க உனக்கு வந்து நீய வந்து உங்களுடைய ஆயுள் நீண்டிருந்தா அந்த ஹிர்ரா அப்படிங்கிற பகுதியிலிருந்து மக்காவிற்கு அந்த பகுதி வரைக்கும் ஒரு பெண் தனியாக அல்லாத மட்டுமே பயந்தவளாக பயணம் செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு காலம் ஏற்படும் அப்படின்னு நபிசு குறிப்பிட்டாங்க குறிப்பிட்ட ஒன்னு இரண்டாவது நபிசு என்ன குறிப்பிட்ட நீங்க மேலும் வந்து நீங்க நீண்ட நாள் நீண்ட காலமாக வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா கிஸ்ராவுடைய கிஸ்ராவுடைய பொக்கிசங்கள் முஸ்லிம்களுக்கு கனிமத்தாக கிடைக்கும் அதையும் திரும்ப நபிசுல்லாங்க நீங்க நீண்ட காலம் வாழ்ந்தீங்க சதக்காவை எடுத்துட்டு வருவாரு அதை கொடுப்பதற்காக மக்களை தேடுவாரு அதை வாங்குவதற்காக யாருமே இருக்க மாட்டாங்க மூன்று முன்னறிவிப்புகளை குறிப்பிட்டாங்க நீண்ட காலமாக வாழ்ந்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண் ஹிராவில் இருந்து மக்கா வரைக்கும் தனியாக எந்த ஒரு அச்சமும் இல்லாம அல்லாவை மட்டுமே அஞ்சியவளாக வருவாங்க ஏன்னு சொன்னா நபிசல் அந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸான இடம் அங்குதான் கொள்ளைகள் நடக்கும் கற்பழிப்புகள் நடக்கும் எந்த அளவுக்கு ஆண்களே அந்த இடத்துல தனியா போறதுக்கு கூட்டமா போறதுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு கொள்ளை நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப அந்த இடத்துல இப்படி நடக்கும் அப்படிங்கறதே ஒரு சாத்தியம் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத மக்களோட எண்ணமாக இருந்துச்சு இப்ப அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு நபிசுலா நடக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க முஸ்லிம்களுக்கு வந்தட அவரும் அதையும் பார்த்தார் மேலும் குறிப்பிட்டார் அவரு நான் வந்து ரெண்ட பார்த்துட்டேன் இது ரெண்டுமே சாத்தியமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க முனாஃபிகர்கள் வந்து அந்த ஹந்தக் யுத்தத்தின் போது சகாபாக்களை பார்த்து கைசர்கிசுரா இவங்க வந்து வெற்றி கொள்ள போறாங்களா இவங்க ஒரு யூரின் போயிட்ட அளவுக்கு கூட இவங்களுக்கு டைம் கிடைக்கிறது இல்ல எதிரிகள் தாக்கிறாங்களோ அச்சம் அந்த அளவுக்கு கடுமையான முறையில் இவங்க வந்து அச்சத்தாரா இருக்கிறாங்க இவங்க கைசற்கிஸ்ரா வெற்றி கொள்ள போறாங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க சாத்தியமே இல்ல அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த ஒரு விஷயம் நபிதா இவர் நபிதா அப்படிங்கறதுக்கான முன்னறிவிப்புகள் அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு மக்கள் அந்த நேரத்தை நம்பிக்கிட்டே இருக்கல இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில பாத்துட்டேன் மூன்றாவதும் நடக்கும் அப்படின்னா இந்த சகாபிமிஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய மக்கள் மத்தியில போய் ஏகத்துவத்தை எத்தி வைத்தார் அடுத்து அல்ல இவங்க வந்துட்டு எமன்ல மேற்கு திசையோட அந்த எண்டில் இருக்கிறாங்க அவங்களும் வந்து நபிசில வந்து அவர்கள் வந்து அவர்கள் வரும்போதே நம்பிசுல அரசு சொல்றாங்க இவங்க வந்து மென்மையான இதயத்தை உடையவங்க அதே போல இவங்க வந்து ஹிக்குமத்த ஞானத்தை உடையவங்க அப்படின்னு நபிசுல்லா அலுவலாம் அவர்களை புகழ்ந்து சொல்றாங்க இவர்களும் நசுல்லாட்டை வந்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு மக்களுக்கு போய் ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறாங்க இந்த குழுவுல தான் அபு மூசால் அசர் எது எல்லானவும் வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அடுத்து வந்து எமல் இருக்கக்கூடிய ஹிம்யார் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து அந்த ஆட்சி செய்யக்கூடிய அரசர் வந்து திசாயான் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து நபிசுல்லாத்துக்கு ஒரு நபரை வந்து பிரதிநிதியாக அனுப்பி வைக்கிறார் அந்த நபர் நபிசுலாசம் வரும்போது அவ்வளவு அப்பேற்பட்ட ஒரு ஒரு ஆடையை நபிசுலா அரசுக்கு கொண்டு வராங்க கொண்டு வரும்போது நபிசுலாதம் அந்த அன்பளிப்பையும் பெற்றுக் கொள்றாங்க அவருக்கு வரக்கூடிய நபர் யாருன்னு சொன்னா ஜரீர் பின் அப்துல்லா இவர் வராது இவர் வரும்போது இவர் அவருடைய வரக்கூடிய ஒட்டகத்தை நபிசுல்லா சிலம் பள்ளியில் அந்த பள்ளியில் வரும்போது ஒரு இடத்துல கட்டிட்டு அந்த வரக்கூடிய ஒரு வழியாக ஒரு வாசல்ல வராரு வாசல்ல வரும்போது மக்கள் எல்லாமே இவரையே பார்க்கறாங்க நபிசுல்லா குத்துபா நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாமே இவர் ஒரு மாதிரி பாக்குறாங்க இவர் பார்க்கும் இவர் வந்து ஒரு மாதிரி வந்து உட்காந்துர்றாரு வந்து மக்கள் மத்தியில் உட்கார்ந்தவொடனே நீங்க ஏன் வந்து ஒரு மாதிரி என்ன பார்த்தீங்க அப்படின்ன உடனே அவர் இவர் அசம்செல்லாம் கேட்கிறார் நான் வர்றதுக்கு முன்னாடி என்னை பத்தி நபி எதுவும் சொன்னாரா அப்படின்னு இவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க ஒருத்த உடனே அந்த நபர் சொல்றாரு ஆமா பத்தி நபி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி நபிசுல்லாஸ்வம் நல்லதாக சொன்னாங்க இப்போ இந்த வாசலில் ஒருத்தர் வருவார் பாருங்க இவர் வந்து இந்தந்த தன்மையை கொண்டவர் இவர் அழகானவரு இவருக்கு இந்தந்த தகுதிகள் இருக்குது அப்படின்னு அவரை பற்றி நல்ல விதமாக நபிசுல்லா சிலம் சொல்லியிருப்பாங்க இப்போ அதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நான் வரப்போறேன் அப்படிங்கறது தெரிஞ்சு நபிசுல்லா அலுவலம் இப்படி சொல்றாங்களே சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நபிசுல்லாஸ்லம் மீது அவர்களுக்கு இன்னும் அன்பு பாசம் வந்து அதிகமாயிருச்சு அவரே குறிப்பிடுறாரு நபிசுல்லா அலுவலம் நான் எப்பல்லாம் சந்திக்கணும்னு விருப்பப்பட்டு அதன் பிறகு எப்பயுமே என்னை சந்திப்பதற்கு அவங்க நிராகரிச்சதே கிடையாது எப்ப பார்த்தாலும் என்னை வந்து சிரிக்காம இருந்ததே கிடையாது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க எப்ப என்னை பார்த்தாலும் சிரிப்பாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்ப நபிசுல்லா அவர்கள் சபையில் அமர்ந்து இஸ்லாத்தை பத்தி தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் போறாரு போகும்போது நபிசுல்லா சார் ஒரு கோரிக்கையும் வைக்கிறார் யார சொல்ல வந்து என்னுடைய குதிரையில போகும்போது நான் அடிக்கடி கீழே விழுந்துறேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கான நீங்க துவா செய்ய அப்படின்ன பிறகு நபிசுல்லா சிலம் அவர்களை பிடித்து யாரா இவருக்கு உறுதி தன்மையே கொடுப்பாயாக அப்படின்னு நபிசுல்லா சந்தோஷம் துவா செய்யறாங்க மேலும் வந்து இவரை வந்து நேர்வெளியில வந்து உறுதியாக இருக்க வைப்பாயாக இவரை கொண்டு மக்களையும் வந்து நேர்வெளியில வந்து செலுத்துவாயாக அதன் பிறகு நான் ஒரு முறை கூட மரணிக்கும் வரை நான் வந்து விழுகவே இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் ஒரு முறை கூட நான் குதிரையிலிருந்து விழுகல அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாரு அடுத்ததாக வாயு பின் குஜர் இவருங்க இவரை வந்து அகரமோத் மக்கள் அவங்க சார்பாக பிரதிநிதிகளாக அந்த மக்கள் அனுப்பி வைக்கிறாங்க இவர்களையும் வந்து நபிசுல்ல நல்ல முறையில வந்து அனுசரிச்சு அனுப்புறாங்க இவர்களுக்கு ஒரு சிறிய இடத்தையும் ஆளுமையாகவும் அங்கு கூடவும் சேர்ந்து முகாமியாரதாகவும் அனுப்புறாங்க பாலை காட்டுவதற்காக முகாமியும் அப்ப சிறுவர் அந்த நேரத்தில் சிறுவராக இருக்கிறாங்க இவர் கூடவே போறாங்க போகும்போது இந்த நபர் நல்ல ஒரு அரசர் தகுதியில் உள்ள ஒரு நபர் இவர் ஒட்டகத்துல போறாரு மூவாவேரது இல்லாம செருப்பு இல்லாம வெயில் கால வெயில்ல வந்து வெறுங்காலோட போயிட்டு இருக்கிறாங்க மூவாவிரது இல்லாம நான் வந்து உங்க ஒட்டகத்துல நானும் ஏறிக்கிறேன் யார்ட்ட கேக்கிறாங்க வாயில் அவர்கிட்ட கேக்கிறாங்க அவரு சொல்றாரு நீ அரசரோடு சேர்ந்து பயணிப்பு பயணிக்க அளவுக்கு வந்து நீ என்ன தகுதியாரங்களா அப்படின்னு சொல்லிடுறாரு அல்லது நீ ஒட்டகத்துல பயணிப்பதற்கு அரசர் ஒன்றும் கிடையாது அவ்வளவு சிரமப்பட்டு வெறும் காலோட பாலைவன மணல்ல அவங்க தனியாக அப்படி நடந்து போய் அவர்களுக்கு நபிசராசனம் கட்டளை இட்டுட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க கூட போறாங்க இப்ப காலங்கள் இப்படியே ஓடுது காலங்கள் ஓடிய பிறகு ஒரு கட்டத்துல இஸ்லாமிய பேரரசுடைய கலீஃபாவாக மூவாவியாரது இல்லாம இருக்கிறார் இப்ப இந்த சூழ்நிலையில இவர் வராரு யாரு இந்த வாயில் பின் புஜர் இவர் மூவாவியாரது இல்லூர் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரும்போது மூவாவியாரது இல்லூர் அவரை கூப்பிட்டு அவர் இருக்கையில உட்கார வைக்கிறார் இருக்கையில உட்கார வச்சு அன்னைக்கு நடந்த நிகழ்வை குறிப்பிட்டு கட்டுறாரு யாராலே மறக்க முடியாதுல்ல வெறும் காலில் உட்கார இடம் இருந்தும் குடுக்கல அப்படின்னு சொன்னா எவ்வளவு கடினமானதாக இருக்கும் அதுபோல செய்யாம நீங்க செஞ்ச மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய இருக்கையில பக்கத்தில் உட்கார் அதன் பிறகு வாயு பின் குறிப்பிட்டு காட்டுறாரு நான் என்னுடைய மரண முறைக்கு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் இத நான் எதிர்காலம் என்னுடைய வாகனத்தில் அமர வச்சிருக்கதில்ல எனக்கு அவரை அமர வச்சுட்டு அவருக்கு முன்னாடி நான் வந்திருக்கணும் அந்தளவு ஒரு தகுதியான நபர் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டு காட்டுவார் அடுத்ததாக தமிமுத்தாரி அந்த சஹாபி இந்த விஷயங்களை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் சகி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு சம்பவம் அவர்கள் வந்து தமிமுத்தாரி ரதியுள்ள அவர்கள் தஜாவை நேரடியாக பார்த்தவர்கள் அவர்கள் கோத்திரத்திலிருந்தும் வந்தாங்க அவர்களும் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர் அவங்க கோத்திரத்திலிருந்தும் நம்ம இஸ்லாசு ஏகத்துவத்தை தெரிந்து கொண்டாங்க ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டாங்க அவர்கள் மக்களும் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் அடுத்து வந்து அல் அசுக கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அவங்க வந்து தெற்கு எல்லையில் உள்ள அரேபிய தீபகற்பத்தில் தெற்குள்ள ஒரு பதினஞ்சு விஷயங்கள் பின்பற்றுறோம் அதுல அஞ்சு உங்களுடைய தூதரங்களுக்கு சொன்னது நம்பி அழிப்பச்ச நபர்கள் சொன்னது அஞ்சு வந்து நீங்க கட்டளை ஜாகிரியால இருந்து பின்பற்றிட்டு வர்றது விளைவிக்கிறோம் அதற்கு முதலாவது அந்த ஐந்து தூதர்கள் சொன்ன விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவின் மீதும் அவர்களுடைய அல்லாவுடைய மலக்குகளின் மீதும் அல்லாவுடைய வேதங்களின் மீதும் அல்லாவுடைய தூதரர்கள் மீதும் மரணத்திற்கு பிறகு ஒரு அங்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அப்படிங்கிற மீது நம்பிக்கை கொள்ளணும் இதுதான் வந்து உங்க நீங்க அனுப்பி வச்ச தூதர்கள் மூலமா நாங்க தெரிவித்து தெரிஞ்சு கொண்டது அந்த ஐந்து விஷயங்களை அவங்க சொல்றாங்க நீங்க வந்து லாய் இல்ல அதாவது வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாவி தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்க கட்டளை இட் இருக்கிறீங்க அதே போல தொழுகை நிலை நிறுத்துமாறும் சக்காத்தை கொடுக்குமாறும் நோன்பு வைக்குமாறும் ஹஜ்ஜி செய்யுமாறும் கட்டளை இட் இருக்கிறீங்க சொல்லி சொல்றாங்க அடுத்து ஜாகிலியாவில வந்து நீங்க ஐந்து விஷயங்கள் வந்து நீங்க எதை பின்பற்றிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க அப்படின்ன பிறகு விதியை வந்து ஏற்றுக்கொள்வது அதன் பிறகு வந்து கஷ்டமான நேரங்கள்ல கூட ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அதையும் வந்து நாங்க பின்பற்றிக்கிட்டு வரோம் அதே போல இலகுவான நேரத்திலையும் வந்து நாங்க வந்து அல்லாவுக்கு வந்து நன்றியுள்ள விதமாக இருந்து கொள்வது எங்களாதான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருவத்தோடு இல்லாமல் அல்லாவோட நன்றியுடைய அடிகாராக இருந்து கொள்வது அதே போல எளிமைகளை அதாவது எதிரிகளை சந்திக்கும் போது கூட அவங்களை வந்து கிண்டல் பண்றதோ அவர்களை வந்து ஏசுவதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அப்படின்னு அவர்கள் பின்பற்றி வர விஷயத்தை சொல்றாங்க திரும்ப இதெல்லாம் நீங்க தொடருங்கன்னு சொல்லிட்டு நபிசுதார் இன்னும் ஐந்து விஷயங்கள் நான் சொல்றேன் இதையும் நீங்கள் வந்து தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிசுதார் சொல்றாங்க உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தேவையில்லாத வந்து நீங்க சேர்த்து வைத்துக் கொள்ளாதீங்க தங்காத இடத்தை கட்டி வைத்துக் கொள்ளாதீங்க விட்டுட்டு போறத நாளைக்கு விட்டுட்டு போறத அதுக்காக போட்டு கொள்ளாதீங்க அடுத்து அல்லாவை வந்து பயந்து கொள்ளுங்க அவனிடத்துலதான் நீங்க வந்து நாளைக்கு நீங்க இறந்த பிறகு அல்லா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல அடுத்து நீங்க நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமைக்காக நீங்க சிரமப்படுங்க அல்லாவுடைய பாதையில் வந்து தியாகம் செய்யுங்க அப்படின்னு இந்த ஐந்து காட்டுறாங்க நபிசுல்லால வந்து சாறை சாரையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இப்ப இது வந்து இதன் பிறகு இன்ஷால்லா அடுத்தடுத்து இன்னும் சில குழுக்கள் இருக்காங்க அடுத்தடுத்த அமர்வுகளில் பார்ப்போம் ஆக இன்ஷால்லா இந்த அமர்வை வந்து அல்லாஹ் தாலா சிறந்த அமர்வாக ஆக்கி வைப்பானாக இந்த நபர்களைப் போன்று சத்தியத்தை ஏற்று சத்தியத்திலே மரணிக்கக்கூடிய நபர்களாக அல்லா நம் நம் அனைவரையும் ஆக்கி அறள வேண்டும் வாகிருதமான